வணக்கம் நட்டினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுகீர்த்தனா காதில் விழும் அத்தனையுமே நம்புகிறவன் புத்திசாலி இல்லை ஆம் காதில் விழும் அத்தனையுமே நம்புகிறவன் புத்திசாலி இல்லை என்கிறார் சாணக்கியன் நன்றி வணக்கம்